அவர்கள் கூறினார்கள் பின்பற்றப்படுவதற்காகவே இமாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளார் அவருக்கு முரண்படாதீர்கள் அவர் ருக்கு செய்யும் போது நீங்களும் செய்யுங்கள் அவர் சமி அல்லாஹிமன் ஹமிதா என்று கூறும்போது நீங்கள் எங்கள் இறைவா எல்லா புகழும் உனக்கே என்று சொல்லுங்கள் அவர் சஜிதா செய்யும் போது நீங்களும் சஜிதா செய்யுங்கள் அவர் உட்கார்ந்து தொழும்போது நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள் தொழுகை வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் வரிசையை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை அழகுறச் செய்வதாகும் இதை அபோஹரேராறு இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்